என்பவரின் அப்போது ஒரு பெண்மணியனிடம் வந்து நான் உக்பாவுக்கும் அவர் மணந்து கொண்ட பெண்ணுக்கும் அவர்களின் குழந்தை பருவங்களில் பால் இருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு நான் நீங்கள் எனக்கு பால் கொடுத்ததே எனக்கு தெரியாது மேலும் இத்தகவலை எனக்கு இதற்கு முன் நீங்கள் சொல்லவும் இல்லையே என்று கூறினேன் உடனே மக்காவில் வாழ்ந்திருந்த நான் மதீனாவில் இருந்த நபிசல்லும் அலகி மசல்லம் அவர்களை நோக்கி பயணமானேன் அங்கு போய் அவர்களிடம் இந்த பிரச்சனை பற்றி விளக்கம் கேட்டேன் உடனே நபிசல்லம்மாஹும் அழகி வசல்லம் அவர்கள் நீர் அந்த பெண்ணுக்கு சகோதரன் என்று சொல்லப்பட்டு விட்ட நிலையில் எப்படி அதாவது உறவு என்று கேட்டார்கள் உடனே நான் அப்பெண்ணை மன முறிவு செய்துவிட்டேன் அந்த பெண்ணும் வேறொரு கணவனை மனம் முடித்து கொண்டார்